நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கரீபியன் கடல்ல இருக்கிற செயிண்ட் வின்சென்ட் அப்படிங்கிற ஐலண்டோட அஞ்சல் துறை அஞ்சல் தலைகளை வெளியிட்டாங்க இந்த ஒன்பது அஞ்சல் தலைகள் ஒரு ஸ்பெஷல் அதாவது இந்த அஞ்சல் தலைகளில் ஒரு ஸ்பெஷல் எப்படின்னா இந்த அஞ்சல் தலைகள் சிறப்பிச்சிருந்தது ஒரு தலைவரையோ ஒரு மகாராணியையோ ஒரு இடத்தையோ இல்லாட்டி ஒரு கட்டடத்தையோ இல்லை இந்த அஞ்சல் தலைகள் சிறப்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல குறும்படங்களுக்கான அதாவது ஷார்ட் பிலிம் கேட்டகரிக்காக ஆஸ்கர் விருது பெற்ற வால் டிஸ்னியோட கார்டூன் பிலிம் பிக் அப்படிங்கிற கார்டூன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வெளியான தினம்தான் இன்னைக்கு மே இருபத்தி ஏழு இந்த கார்ட்டூன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடத்தப்பட்ட பெஸ்ட் கார்ட்டூன் ஃபிலிமுக்கான பொதுமக்களோட ஓட்டெடுப்பில் டாப் ஐம்பது படங்களில் பதினோராவது இடத்தை பிடித்த படம்தான் இந்த 3 லிட்டில் பிக்ஸ் அதுக்கு அப்புறமா 2007 ஏழாம் வருஷத்தில் அமெரிக்காவோட பாதுகாக்கப்பட வேண்டிய படங்கள் அப்படிங்கிற வரிசையில் தேசிய பதிவேட்டில் அதாவது நேஷனல் ரிஜிஸ்டியில இடம்பெற்றதும் அந்த கார்டூன் பிலிமோட கதை பார்த்தோம்னா மூணு பிக்ஸ் அதாவது அப்புறம் பிராக்டிக்கல் அப்படிங்கிற மூணு பிக்ஸ் இந்த மூணும் அதுங்க இருந்த இடத்துல இருந்த ஒரு மோசமான ஓனாய்கிட்ட இருந்து பாதுகாத்துக்க ஒரு தனி வீடு கட்டணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வீடு கட்டுறாங்க இதுலிபர் மற்றும் அப்படிங்குற ரெண்டு பிகும் ரொம்ப சைல்டிஷான பிக்ஸ் ஆனா பிராக்டிக்கல் அப்படிங்கிற பிக் வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு பிக் மரக்குச்சியை வச்சு வீடு கட்டிச்சு அதுவும் குயிக்கா வீடு கட்டிட்டாங்க ரெண்டு பிக்கும் அதாவதுங்கிற பிக்கும் ஃபிட்லருங்கிற பிக்கும் ரொம்ப குயிக்கா வீடை கட்டி முடிச்சிட்டாங்க ஆனால் ப்ராக்டிக்கல் பிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செங்கலையெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வீட்டை கட்டுச்சு சீக்கிரமாக வீடு கட்டின இந்த ஃபிஃபருங்கிற பிக்கும் ஃபிட்லருங்கிற பிக்கும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு ப்ராக்டிக்கல் பிக்கு கஷ்டப்பட்டு கட்டுறதை பார்த்து கேலி செஞ்சுட்டு இருந்தது மூணு பிக்கும் வீடு கட்டி இருக்கிறத பார்த்த அந்த மோசமான ஓனாய் வந்து ஒவ்வொரு பிக்கையும் பயமுறுத்துச்சு அந்த ஓனாய் பண்ணின அட்டகாசத்தில் ஃபிஃபர் பிக் அப்புறம் ஃபிட்லர் பிக் கட்டின வீட்டை இடிச்சு இடிஞ்சி விழுந்துருச்சு ஆனால் அந்த ஓனாயால் பிராக்டிக்கல் பிக் கட்டின வீட்டை இடிக்கவே முடியல அதனால் திரும்பவும் அந்த இடத்த விட்டே ஓடியே போயிடுச்சு அந்த ஓனை அதுக்கு அப்புறம் அந்த மூணு லிட்டில் பிக்ஸும் சந்தோஷமாக இருந்தாங்க இதுதான் அந்த த்ரீ லிட்டில் பிக்ஸ் அப்படிங்கிற கார்டூன் படத்தோட கதை இந்த ஷார்ட் பிலிமுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுகள்ல மக்கள் கிட்ட அருமையான வரவேற்பு பெற்றது இது குழந்தைகளுக்கான கற்பனை கதைகள் அதாவது தொகுப்புல இடம் இடம்பெற்ற ஒரு அழகான கார்டூன் பிலிம் அப்படிப்பட்ட கார்டூன் படத்தை அஞ்சல் துறைகளும் அஞ்சல் தலைகள் மூலமா கௌரவிச்சது அதோட அதாவது அந்த படத்தோட பிரபலத்தையே நமக்கு காட்டுது இல்லையா நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்